الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا وحبيبنا وقرره قلبينا محمد بن عبد الله عليه وعلى اله وصحبه افضل الصلاه والسلام اما بعد قد قال الله سبحانه في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழு அல்லா சுபாரை போற்று போரு மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருளவிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோழத்திலே கூடியிருக்க வேண்டும் என்றவரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றி காலத்தியாகம் செய்தல் எனதூரிலும் அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் சொன்னத்தான வாழ்க்கை முறைகளை பேணிதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூலியானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பெயரிலும் அல்லாஹ் சொல்வானார் அல்லாவுடைய இல்லத்தில் அரசு காப்பட அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே இவை நேசர்களை மனிதனுடைய உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி கவ்யம் தேவலம் சுவர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லா சுபகன் அவனது ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான் விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கிறான் அல்லா சுபகன் வாலா விதித்தவைகளை எல்லா சந்தர்ப்பங்களும் முற்று முழுதாக எடுத்து நடக்குமாறும் விளக்கிய வற்றிலிருந்து தவிழ்ந்து நடந்த நாளும் வரும் என நரகத்துக்கு பலியாகவும் எடுக்குமாறும் தத்துவாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன் வசியம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹு விதித்த மார்க்கம் சோதனைக்குரிய உண்மையாளர்கள் யார் குஜர்கள் நடிப்பவர்கள் யார் வெறுமனே தன்னுடைய வாழ்க்கையில் அல்லா சுபான் மாற்றம் செய்து மக்களுக்கு மத்தியில் ஒரு நாடகத்தை சித்தரிப்பவர்கள் யார் என்கிறது எல்லாம் அல்லாஹ் பரிசீலனை செய்வதற்காக அவ்வப்பொழுது சீன்றி பார்ப்பதும் அல்லாஹ் சுகாண்டி பார்க்கும் நேரத்தில் உண்மையான பூமிகள் அவர்கள் எப்பொழுதும் ஒன்று போலவே செயல்படுவார்கள் ஈமான்ல பிளவீனம் உள்ளவர்கள் நாட்டிய சங்கை போன்றுள்ளவர்கள் அங்கும் இங்கும் அசைவார்கள் மட்டுமல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் ஈமானி மட்டும் வெளியே போய்விடுவார்கள் ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகளையும் யார் இருக்கிறார்கள் அல்லாவை விட உண்மை பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் சுரகுள் அன் கூத்துடைய முதலாவது ஆயத் எங்களை உண்மையான பூமிகளாக மாறிவிடுங்கள் அல்லாஹ் செய்யும் பரிசீலனையின் பொழுது தோல்வியுற்றவர்களாக ஆகிவிடாதீர்கள் சொன்னால் மட்டும் அல்லாஹ் உங்களை விட்டுவிடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா கபலினின் இதுக்கு முன்னால் உள்ளவர்களை நாங்கள் சோதித்தோம் அல்லா சோதிப்பது அவனுடைய நடைமுறை அவனுடைய உண்மையாளர்கள் யார் உறுதியாக நிற்பவர்கள் யார் ஈமானுக்கு புறம்பானவைகளை பேசுவவர்கள் யார் அந்த நேரத்திலும் தன்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் யார் சோதிக்கின்றான் சகோதரர்களை சிலர்கள் நமக்கு முன்னாலேயே வந்து சொல்கிறார்கள் உங்களுடைய தோட்டம் உங்களுடைய ஜாடி உங்களுடைய தொப்பி இதுதான் இன்றைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்கிறார்கள் ஈமான் எங்கே போய்விட்டது ஹசரத் பிறால் ரவி அல்லா தாலான் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது ஹசரத் அம்மா ரவி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது சாபா பெருமக்களுக்கு பிரச்சனை வந்தது நெருப்பில் போட்டு கொசுத்தினார்கள் அவர்களுடைய பல துன்பங்களை சந்தித்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் நாம் அஹத் என்ற வார்த்தை சொல்றதால்தான் வேதனை இந்த அழகை நிப்பற்றிக்கொள்வோம் என்று நாம் நாம் எடுத்து அவர்கள் திட்டம் சீட்டினார்களா சகோதரர்களே இதெல்லாம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆடிங்கள் உண்மையான செய்ய பரிசீலனையின் பொழுது நான் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும் அத்துடனே அநியாய்க்க அவசியமும் கிடையாது நீங்கள் உறுதியாக இருந்தால் உயர்ந்தவர்கள் என்ற வாக்குறுதியை அல்லா கொடுக்கின்றான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சிறுமை அடைந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் உண்மையான பூமி நாக இருந்தால் உயர்ந்தவர்கள் நீங்கள் வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு வாழ முடியாத சூழல் இந்த சின்னங்களை வெளிப்படுத்துவதன் என்று சிலர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அருணை சகோதரர்களே ஒருவருடைய உயர்வை இவரால் சகிக்க முடியல இதனால பிரச்சனை ஒருவருடைய தலைமைத்துவத்தை இன்னும் ஒருத்தரால் சகிக்க முடியல இதனால நான் விரும்பக்கூடிய ஆள் பலம் செல்வாக்கு பலம் ஆகிய பலங்களுக்கு நான் ஏன் இன்னும் ஒருவனுக்கு மத்தியில தலை சாய்க்கணும் என்ற எண்ணல்ல காரணம் தான் பிரச்சனைகள் உருவாவதற்கு வழி போலியது உஸ்மான் லீஹலாம் அவர்களுடைய காலத்திலேயே பிரச்சனைகள்ாரர்கள் கிறிஸ்தவர்கள் அதனை கலட்டுவதற்கு முஸ்லிம்களுக்குள்ளேயே கங்கடம் கட்டுவார்கள் நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது நான் யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் தூக்க மாட்டேன் முஸ்லிம்களுக்கு மத்தியில ரத்தத்தை சிங்க நான் என்றே ஹசரத் சசூலுல்லா உடைய மருமகனாக இருந்தும் கூட அல்லாவுக்கு மேலும் விருப்பமானவராக இருந்தும் கூட கொல்லப்படுவதற்கு காரணமானால் அலிர் கண்டிப்பான் அதிகமாக இறுதியில அல்லா என்ற நிலைமைக்கு கொண்டு சென்றான் ஆனது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவு அதுல அலிர் அஹு அல்லாஹு சாலான் வந்ததும் முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் அதனை சகிக்கவில்லை ஆரம்பித்தார்கள் விரோதிகளின் தூண்டுதல் அலி அல்லாஹு அவர்களுக்கும் அலி அலி அல்ல சாலான் அவர்களுக்கும் பற்றியவில்லை இந்த உண்மையான மக்கான தலைமைத்துவத்தின் தகராறு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறது அலியை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை வாட வேண்டும் என்பதற்காக தப்பெல்களை உருவாக்கியவர்கள் ஒரு கூட்டம் மாவியார் அபி சலான் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் கூட்டம் ஹசரத் அலி அன் சலான் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் உருவானது வாள்கள் தூக்கினார்கள் நமக்கு மத்தியில எத்தனையோ விதமான தப்பான கருத்துகள் பல பிரிவுகளை உருவாக்கி இறுதியில முஸ்லிம்களே அடித்துக் கொள்ளக்கூடிய தலைமைகள் உண்டாகி கொண்டிருக்கின்றது இதனால் தான் ஈவானுக்கு புறம்பான வார்த்தளை பேசி தீர்ப்பு வழங்க அவர்கள் அன்றி அல்லா சாலு அவர்களுக்கு ஏதோ ஒரு தந்திரத்தை கையாண்டு இப்பொழுது நாம் அலியோட கொடுக்கும் யுத்தத்திலே தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ ஒரு முறையில நிறுத்துங்கள் என்று சொன்னவுடன் கட்டி அதனை சூக்கினார்கள் அறிவில் சொன்னார்கள் இது வெறுமனே ஒரு உபாயம் ஒரு தங்கிரம் கையாளப்படுகின்றது ஏமாந்துவிடாதீர்கள் யுத்தத்தை தொடருங்கள் என்றாலும் கூட என்று சொல்லூரியவர் இல்ல அவர்கள்ி நம்மிடத்தில் தீர்ப்பை கேட்கின்றார்கள் கொரானுக்கு புறம்பாக நாம் சொல்வதா அலி நீ இதனை நிறுத்த வேண்டும் அந்த அசஸ் பின் கைசோட இன்னும் சிலர்கள் சேர்ந்து கொண்டார்கள் அலி இதனை நீ நிறுத்தவில்லை என்றால் அவர்களுடன் இறுதியில நிறுத்தினார்கள் மேலும் அஸ்கர் சகாபியுடைய தலைமையில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களையும் திருப்பி எடுக்க வேண்டும் என்று இந்த தலைமைத்துவத்தை இபாமியத்தை பொ பொ பொ பொ பனிரெண்டாயிரம் பேர்கள் அவர்கள் வெளிக்கிழந்து போய்விட்டார்கள் சகோதரர்களே இன்றும் இதை போன்ற சாயன்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பொறுப்பைத்தவர்கள் பகைவர்களுக்கும் நம்மவர்களை தாட்டி கொடுத்து எங்களுடைய நல்லவர்கள் செய்யும் முயற்சிகளை பிளகீழப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமும் நமக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள் அவருடைய வழிபட வேண்டிய சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு பனிரெண்டாயிரம் பேர்கள் செல்கின்றார்கள் அவர்கள் தொங்க விட்டவர்களாக ஒரு இடத்தில் இவர்களை கண்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார் உடனே வழி கேட்டார்கள் நீ யார் நான் சாஹிபு ரசூ சபா நீ என்ன நினைக்கின்றார் அவர் உண்மையிலே நல்லவர் நல்ல ஆட்சியாளர் அவர் வழி பிசோதலின் கால்மாள் நடந்தவர் உமரை பற்றி அவரையும் புகழ்ந்து பேசினார் உஸ்மானை பற்றி புகழ்ந்து பேசினார் அலியை பற்றியும் வழியல்லா வாங்குவோம் புகழ்ந்து பேசினார் சொன்ன ரெண்டு பேருக்கும் சாதகமாக பேசுவதையின் வளத்தை வைத்து அவர்களுக்கு உரம் போடுகின்றாய் உன்னுடைய தொங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நமக்கு சொல்கிறது உன்னை கொள்ளுமாறு இவர் உடனே குரல் எழுப்பினார் யாரெல்லாம் அவர்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் யாரெல்லாம் தீர்ப்பு வழங்க பார்க்கிறார் இவர்கள் தந்திரத்தை கையாண்டி ஈட்டுமுறைகளை கொரானுகளை செலுத்தி அவர்கள் தீர்ப்பு கேட்டது உபாயத்துக்காக பெருமனே ஒரு திசை திருப்பதற்காக ஆனால் ஹசரத் அலி வழங்க வேண்டும் என்று உங்கும்ார படிக்கின்றது உடனே ஒரு ஆற்றோரத்துக்கு அவரை அழைத்து சென்று களத்தை ரெண்டாக வெட்டினார்கள் சகோதரர்களே வெட்டியதன் பின்னால பக்கத்துல ஒரு கிறிஸ்தவனுடைய நீச்ச பல தோடம் இருந்தது அதனை இவர்கள் விலை பேசினார்கள் கேட்டார் இதை நமக்கு தந்துவிட வேண்டும் அவர் இதனை நான் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை ஒரு நாளும் எவருடைய சொத்தையும் நாம் பணமின்றி வாங்க மாட்டோம் என் ஆச்சரியமாக இருக்கிறது பின்பற்றக்கூடிய சகாபின் மகனை அநியாயமாக கொண்டு நீங்கள் வெறுமனே இதனை விலை கொடுத்து எடுக்க மாட்டீங்க நம்மிடத்திலே கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவைகளுக்கு பதில் கொடுப்பதற்கு நம்மிடத்தில் சரக்கு கிடையாது இதனால் கேவலப்படுத்தப்படுகின்றோம் அதன் பின்னால் அப்துல்லா அலி அல்ல அவர்களுடைய வீட்டை செய்தி போனார்கள் நபர் வானிலே கதவை சுரண்டார்கள் அப்துல்லா அபுல்லாக இந்த செய்தி மதுரை தலைவர் அறிவு சாலி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது நாலாயிரம் பேருடன் வந்தார்கள் நகர்வான்வை வைத்து பனிரெண்டாயிரம் பேரை சந்தித்தார்கள் தொடுப்பட த்தினக்கம் இருக்கல்ல ஏன் முஸ்லிம்கள் போத போகின்றார்கள் என்றாலும் அல்லாவுடைய பொறுப்பில் இருந்து நீங்கிவிட்டார்கள் முதல் உண்மை கொடுத்து அதனை ஆட்சி பயப்படுத்த வேண்டும் என்று விரும்பி அவர்கள் அவர்கள் கேட்டார்கள் அப்துல்லாவை கொண்டவர் யார் மகன் அப்துல்லாவை கொண்டவர் யார் அவனை மட்டும் எங்களுக்கு ஒப்படைங்கள் எல்லோரும் பனிரெண்டாயிரம் பேரும் சொன்னார்கள் நாங்கள் எல்லோரும் போனார்கள் என்னுடைய வழியை விட வேண்டும் நாம் என் அடாவிடி தனங்களை செய்கின்றோமோ அவைகளுக்கு ஒரு வேண்டும் நம்முடைய போக்கிலே நம்மை விட்டுவிட வேண்டும் உம்முடன் சேர்ந்தவர்களை மட்டும் நீர் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விஷமம் செய்வதற்கு அவர்கள் அனுமதி கேட்டு அதை பட்சத்தில் என்றார் தலைவர் நாலாயிரம் பேர்களுடன் போர் தொடுப்பதற்கு முன்னால் கேட்டார்கள் நீ நீங்கள் என்னிடத்தில் இருந்து எதனை வெறுக்கிறீர்களே நீங்கள் என்னிடத்தில் பழிவாழ்ந்ததற்கு காரணம் என்று சொன்னார்கள் பொது ஆகமாக்கீரும் பெண்களையும் அவருடைய சந்ததிகளையும் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு நீ அனுமதி கொடுக்கவில்லை அதுல தனிவர் எல்லா சார்பில் எங்களுக்கு பதில் கொடுத்தார்கள் வைத்துள் மாலை தாக்கி அவர்கள் பணத்தை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால தான் உங்களுக்கு ஆகமாக்காத காரணம் அவர்கள் உள்ளவர்கள் அவர்கள் அல்ல மேலும் அவருக்கு இஸ்லாமிய தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு பெண்களை ஆகமாக்கின்றால் செம்மல் இழுத்தத்துக்கு கலந்து கொண்ட ஆயிஷா அவர்களை யாருடைய பங்கில் எடுக்கப் போகிறீர்கள் அவர்கள் உத்தரவு இல்லையா உலகம் முடியும் வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் வராமல் இல்லையா அந்த உத்திர எப்படி யார் அடிமையாக ஆக்கி அவருடன் உறவு கொள்ளப் போகிறீர்கள் என்றும் கேட்டுள்ளதே ஒவ்வொன்று தெளிவான சகோதரர்களை கொரான் ஹதீஸ் மற்றும் ரசோல்லாவுடைய வாழ்க்கை பொன்னான நடைமுறைகளை புறமுது தூக்கி எழுந்துவிட்டு நாம் பெருமரே மனோச்சைக்கும் நம்முடைய கும்பல்களுக்கும் முதல் உரிமை கொடுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கோம் இவர்களுக்கு அதுக்கு முன்னால் செய்த உபதேசத்தில் அவர்கள் எதிர்ப்படையில் பனிரெண்டாயிரம் பேரில் எட்டாயிரம் பேர்கள் சௌபா செய்து ஹஜரத் அலைவர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் அதுல ார் அனைவரையும் கொண்டு ஒன்பது பேர் தான் அந்த ஒன்பது பேர்ல ரெண்டு பேர் ஒமானிக்கு ஓடி ரெண்டு பேர் கிர்மானிக்கு ஓடி இதெல்லாம் நகரங்கள் ஓடி போனார்கள் ஓடினார் இந்த ஒன்பது பேரும் இருந்து ஒவ்வொரு கூட்டங்களை உருவாக்கினார்கள் இறுதியில இவர்கள் ஈமான் மற்றவர்களை ஆக்கினார்கள் மது அருந்தும் பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது தலை பிரித்து ஆடியது யாரையுமே விட்டு வைக்கவில்லை ஹஜர் என்ற பகுதிய அவர்கள் ஹஜர் என்ற ஊரை தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டார்கள் பலரையும் கொண்டு ஒளித்தார்கள் உள்ளவர்களுக்கு பயங்கரமான துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்தார்கள் இன்று போல் அல்ல அன்று கொலைகள் எல்லா இடத்திலும் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது அநியாயக்காரர்களின் ஆட்சியின் சார்பாக இந்த அநியாயக்காரர்கள் ஆட்சிக்கு வர காரணம் நமக்கு மத்திய சீர்குலைந்த ஒற்றுமை நமக்கு மத்திய ஒற்றுமை பலமல்லாததுதான் காரணம் இப்பொழுது அவர்கள் அனைவரும் பல பிரிவினர்களை அல் என்று பிரியமாக்கப்பட்டவன் இவன் தான் அனைத்து விதமான பாவங்களுக்கும் விஷமங்களுக்கும் காரணமாக இருந்தவன் இவன் முன்னூத்தி ஒன்றுல மரணிக்கின்றான் அதன் பின்னால அவனுடைய எட்டாவது நாள் பகுதிக்கும் நுழையான் எங்கெங்கிலாம் இருந்தார்களோ ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் கொண்டடித்தான் அவர்களுக்கு தெரியாது அபு சாஹிள் வந்திருக்கின்றது மக்காவுல இருந்தவர்கள் யாரையுமே இருந்தவர்களையும் கொண்டான் அவன் காபாவுடைய வாசலிலே அமர்ந்து கொண்டு இந்த கராமித்தாக்களுடைய பிரிவினர்களான அபு சாஹிப் ஜுனாபி என்பன் என்ற தலைவன் காபாவுடைய வாசல்ல உட்கார்ந்து கொண்டு சொல்கின்றான் அலைகள் உருந்து கொண்டிருக்கிறது விழுந்துடைய கதவு கலட்டப்பட்டது அந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டு சொன்னான் அல்லின்னமான வார்த்தைகளை பேசினான் அசுவத் கூட கலட்டப்பட்டது கலட்டி அவனுக்கு முன்னால் கொண்டு வந்த அஜருள் அசுவதுக்கு ஒரு இரும்பினால் அடித்து அடித்து சொன்னான் ஐநூல் அபாபீல் அபாபீல் பறவைகள் எங்கே கொஞ்சம் சிந்திய அந்த நேரத்திலையும் அல்லா இருக்காமல் இருக்க அல்லா இருந்தான் ஏன் விட்டு கொடுத்தான் அல்லாடிய உங்களுக்கு எதிர்ப்பு செய்யக்கூடியவர்களையும் கொஞ்சம் நேரத்துக்கு புறக்கணித்து விடுங்கள் பொறுப்பேறிங்க பொறுப்பேறிங்க என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுங்கள் என்பதற்கேற்பத்தான் இன்றைக்கும் கொஞ்சம் அவர்களை புறக்கணித்து பொறுமையா நீங்க சொலானுடைய வழிகாட்டலின் பிராரம் வாழுங்கள் வாருங்கள் தலைவர்கள் வழிநடத்த முயற்சிக்கின்றார்கள் அவர்களை கூட நாம் பேசி பேசி அவர்களுக்கு உலகாட்களையும் இது நடைமுறைகளையும் சமம் பாரில் அன்பு மன்களில் கொஞ்சம் குடுங்க கொடுங்க இன்னமும் தலைறோன் அவர்களும் கொஞ்சம் எதிர்பார்த்திருக்கட்டும் சனஸ்தது மின் ஹைசுலாயமும் அறியாத புறத்திலிருந்து அவர்களை நாங்கள் பிடிப்போம் அவன் மறதியாளன் என்று இன்னும் இவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுக்கிறது சந்தர்ப்பம் கொடுக்கிறது இவர்களை பண்ணுவது இவர்களை பிடிப்பதற்காக விரிவான சகோதரர்களே அல்லா பிடிக்கும் நேரம் வரும் அந்த நேரம் இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் இந் அனர்த்தத்தினால் கொஞ்சம் என்று அழிந்து போவார்கள் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் விஷமங்களுக்கு காரணமாக நாம் உடனுக்குடனே குடித்தால் இந்த பூமியில எந்த ஜீவனும் இருக்க மாட்டார்கள் தான் அல்லா முகலன் கொடுக்கின்றான் அல்லா அவகாசம் கொடுக்கின்றான் எனவே நாம் நம்மை சீர்த்தித்துக் கொள்வோம் சிலர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தயார் என்கிறார்கள் அவர்களுடைய உடல் பலத்தை எல்லாம் காட்டுகின்றார்கள் என்றாலும் என்ன என்பது கூட தெரியாது பெரிய பலசாலியாக இருந்தாலும் கூட அல்லா கோழை தரத்த உலகத்துல போடுவான் தொகை நடுங்க கூடியவராகி புறமுது காட்சி ஓடக்கூடியவராக ஆயிடுவான் அதனால ஈமனுடைய பலம் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் எங்களை சீண்டி பார்க்கின்றான் பல சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் உயிர்களை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லா சோதித்து எங்களுக்கு ஒரு படிப்படை முன்வைக்கின்றான் இந்த நேரத்தில் பலமுள்ளவர்களே ார்கள்ருங்க பலகீனமான முதல் நீரேந்து எனவே இவர்களுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உதவித்தலங்களை நீட்டுங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் பலரும் பொருட்களை கொண்டு வந்து சேகரிக்கின்றார்கள் சற்று நேரத்தில் கணிசமான பொருள்கள் என்றார்கள் அடைந்தார்கள் கொடுத்தவர்களுக்கு துவாவும் செய்தார்கள் சகோதரர்கள் இதே போன்று நம்முடைய சகோதர்கள் பல கோடிகளை இடம் இருக்கின்றார்கள் நம்மால் கோடித்தான் செய்ய முடியும் கூட எங்களால் இயன்ற அளவு நாம் அதற்கு ஒரு கன்ட்ரிபியூஷன் ஆகும் என்றால் ால் அவர்களுடைய ஒரே தாய் பெற்ற பிள்ளைகளை போல இஸ்லாத்தினுடைய வாங்கியுடன் ஈமானின் உறுதியுடன் வாழ்வதற்கு தௌக்கி செய்வானாது எல்லா சந்தர்ப்பங்களும் ஒன்றிணைந்து என்பது செய்வானாது எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் நிலைமையில் எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவுகள் காப்பீரர்களுக்கு குளிர்காயக்கூடிய சந்தர்ப்பம் என்கிறதை சீரான முறையை விளங்கப்படுத்தி நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவதற்கு திருப்பை செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக